நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சரவெடிக்காக உங்கள் அலை மீறும் ஒருத்தர் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தாரு அவங்க ஒய்ஃப் பின்னாடியிலேருந்து குரல் கொடுத்தாங்க என்னங்க அது கல்யாணி தானே தயக்கத்தோட அவங்க ஒய்ஃப் மகத்தை பார்க்குறாரு ம் சொல்லுங்க அது கல்யாணி தானே கௌரி இல்லை வந்து கௌதமன் இல்லை பிரியா ஐயையோ பிரியா மாமை பிரியா அது கல்யாணி ராகங்க ஒரு ராக கூட கண்டுபிடிக்கா பாட்டு ஓடிட்டு இருந்தது எல்லா ராகத்துக்கும் பொம்பளை பேரே வச்சிருக்காங்கப்பா பரவாயில்ல விடுங்கம்மா நம்ம இசைங்க அனைக்கிட்ட சொல்லி இன்னொரு நாலஞ்சு ராகத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஆண்கள் பேரா வச்சு சொல்லுவேன்